வணக்கம் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக வெந்தரவு கோட்டை கருப்பையா மார்ச் பனிரெண்டு அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று இந்தியாவின் அவசர நிலை பிரகடனம் என்பது ஜெர்மனி நாட்டிலிருந்து பெறப்பட்டது இரண்டு இந்திய அரசியலமைப்பு விதி முன்னூற்றி குறிப்பிடுவது பின்னிலை வகுப்பினரின் ஆணையத்தை பற்றி கூறுகிறது மூன்று மத்திய தேர்வாணைய குழு உறுப்பினரை இந்திய ஜனாதிபதியால் மட்டுமே நீக்க நான்கு மக்களவையில் நீண்டகாலம் சபாநாயகராக இருந்தவர் திரு பல்ராம் ஜாக்கர் என்பவர் ஆவார் ஐந்து இந்திய அரசியலமைப்பில் சமத்துவ உரிமையானது விதி பதினான்கு முதல் விதி 18 வரை கூறப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் 1. இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமெரிக்காவில் எப்பொழுது சூரிய கிரகணம் தோன்றியது இரண்டு ஐநா சபையின் பொது சபையில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் மூன்று உலக மல்யுத்த தரவரிசையில் முதலிடத்தை பிடித்துள்ள நாடு எது நான்கு இசை ஞானி இளையராஜா அவர்கள் தமது எழுபத்தி நான்காவது இசை நிகழ்ச்சியை எந்த நாட்டில் நடத்தினார் 5. இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சீனாவின் நிரந்தர அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி